கைலான் நபிசல்லும் அலை அவர்களின் காலத்தில் இருந்தவற்றில் எதனையும் இன்று என்னால் காண முடியவில்லை என்று அனசதியாகும் அவர்கள் குறிப்பிட்டார்கள் தொழுகை இருக்கிறதே என்று அவரிடம் கேட்கப்பட்டது அதில் கூட செய்வதையெல்லாம் நீங்கள் செய்து என்று திருப்பி கேட்டார்கள்